வணக்கம் நற்றினி யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணு கீர்த்தனா எங்களுடையவர்கள்தான் ஆனந்தமாக வாழ்கிறார்கள் ஆம் எங்களுடையது என்று சொல்லிக்கொள்ள எதுவும் இல்லாதவர்கள் ஆனந்தமாக வாழ்கிறார்கள் என்கிறார் ராமகிருஷ்ணர் நன்றி வணக்கம்